بسم الله لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ناربو بالله من شرور انفسنا ومن شرور ابينا من يدحى الله فلام بالله وهو من يغله فانا حيا انشر الله اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا ارسل هو بالخبر بشيرا ونذيرا بين يدي سوء من يعصي الله ورسوله فقد نشد واهتدى ومن يعصي الله ورسوله فقد ضل وغا اما بعد وإنما صدق الحديث كلام الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقد قال الله تعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان للمؤمن و المؤمنه اذا صلى الله و رسوله امرا اي يقول لهم القياس من امرهم நிகர தன்முறையுமாகிய அல்லா ஜல்ல அவருக்கு எல்லா புகழ்களும் உண்டாவதா என் திருமாலா முகமரே முஸ்தபா அஹ்மரே முஜிதாப்பலம் சல்லாஹுரை சொல்ல வேண்டும் உறவினர்கள் அவர்களை உண்மையான இந்த தலாக்கும் சலாமும் உண்டாவதாக கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இயக்கத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பான இஸ்லாமிய சகோதர பெருமக்களை ல்லா எடுத்து நடக்குமாறு ஏற்கோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் விலகி வித்து தவிர்ந்து நடக்கும்படி தடுத்து அப்படிப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளும்படியும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்யவான்களே இஸ்லாமிய சகோதர பெருமக்களே இன்று நாம் அனைவரும் புனிதமான ரவி நிலவும் மாதத்திலே இருக்கிறோம் இந்த மாதம் நவியாக்கரம் தல்லாக அனைவரும் அவர்கள் நவியாக அனுப்பப்பட்ட ஒரு பரிசுத்த மாதத்தில் பத்தாவது சிறை பனிரெண்டாவது சிறை முஸ்லிம்களுக்கு மத்தியில் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் முஸ்லிம்களுக்கு இடையில மரியாதைக்குரிய தங்கைக்குரிய ஒரு நாளாகவும் இருக்கிறது ஏனென்றால் எங்கள் அனைவருடைய உயிரையும் பாசத்துக்கும் தகுதியான மரியாதைக்கும் தகுதியான நவியாக்கரம் தல்லல்லா அனைவரும் செல்லும் பிறந்த மாதம் மரணித்த தினங்கள் என்று நாம் எல்லாம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விடயங்களில் அந்த ரத்தூர் தல்லாஹிய வாழ்க்கை இருக்கிறது எத்தனை விடயங்களில் எ தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையில அப்புலக்கரன் தள்ளல்லா ஒலிவன் செல்லமுடிய வாழ்க்கை அதிகமாக இருக்குமானால் நாங்கள் மரணிக் வரைக்கும் இந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்தும் கூட அவர்களை நேசிக்கின்றோம் என்று உள்ள அவர்களை மதிக்கின்றோம் என்று வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு வாழ்க்கை வடிவத்திலே அன்னாருடைய வாழ்க்கைக்கும் அன்னாருடைய வழிகாட்டலுக்கும் மாற்றம் செய்கின்றோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையின் சிலை என்பதை விளங்கி தரியான வழிக்கு எ வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் ரசூல் தள்ளாக விலைக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு சுண்டத்துகளையும் விடாது பெடுதலாக அதனை பாதுகாத்து வாழ்ந்த நல்ல மக்களாக எம் அனைவரையும் அல்லா மாற்றி அருள்வானாக எங்களுடைய கடைசி வினாடியிலே அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்க்கையை உண்மையான முறையில் பின்பற்றிய நல்ல மக்களாக மரணிப்பதற்கு தொப்பி தீவான கண்யவான்களே இஸ்லாமிய சகோதர பெருமக்களே நாங்கள் அந்த முகமது முஸ்தபா அல்லா சலம் என்று சொல்லுகிறோமே முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் அந்த அவர்களுடைய மதிப்பை நாங்கள் மதிப்பதற்கு முன்னாலே அந்த நதி யார் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் ஆயிரத்தி நானூத்தி வருடங்கள் கணிதம் கூட அந்த மக்காவை இட்டு தூர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இலங்கை திருநாட்டின் வரைபடத்தில் இடம் பிடிக்காத ஒரு இடத்தில் இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ரசோதல் அல்லா உலைவசனம் அவர்களை மதிக்க வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களுடைய பெயரை முன்பின் அறிமுகமற்ற யாராவது ஒரு மனிதர் கூட அவருடைய பெயரை சொன்னாலும் அந்த பெயருக்கு தளவாக்கு சொல்லி கண்ணால் துடைத்து தலைக்கு மேலால் வைத்து மதிக்கின்றோம் என்றால் மக்களுக்கு விளங்க வேண்டும் முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் அந்த ரசோல் தல்லாஹல்ல அவர்களை நாங்கள் மதிக்கலாம் கௌரவப்படுத்தலாம் உலகத்திலே இதுவரைக்கும் தோன்றிய மனிதர்களில் கௌரவமான ஒரு மனிதர் கண்ணியமான ஒரு மனிதர் நிர்வாகத்துறை அறிந்த ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில கட்டுக்கோட்பாடான வாழ்க்கை அழகான வழிகாட்டல் என்று உலக மேம்புகும் அளவுக்கு அந்த மதிப்பை உலை செல்லம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் இதுவரை உலகத்தில் தோன்றிய இருந்தும் கூட முதலிடத்தை எங்கள் அனைவருடைய உயிரை விட மேலான அந்த முகமது கொடுத்தார் யகுதிகள் ஒன்று சேர்ந்து கேட்டார்கள் நீ ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்காவிலே இருக்கூடிய ஷிஜாத் மாநிலத்திலே இருக்கக்கூடிய அந்த முகமது அவருக்கு முதலிடத்தை கொடுக்கின்றார் என்று கேட்டபொழுது அந்த வரலாற்று ஆசிரியர் உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் ஆய்வு செய்ததன் பின்னாலே இந்த முதலிடத்தை இந்த முகம்மது தன்னல்லாஹ் ஒலிவந்தனம் அவருக்கு கொடுக்கிறேன் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் எந்த ஒரு மனிதரும் குறை காணக்கூடிய முறையில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கவே இல்லை என்று சொன்னார்கள் வாழ்க்கை பிற மனிதர்களுடைய பார்வைக்கு குறையாக விளங்கவே மாட்டாது அந்த அளவுக்கு பரிசுத்தமான முறையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையை நான் கண்டேன் என்று அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது போன்ற வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தின் தேவையாகவும் அந்த ரசூல்சன் அல்லாஹோலேஸ்வரைய பேராசையாகவும் இருக்கிறது இவருடைய எழுதி கொண்டிருக்கிறார் அந்த ரசூல் சாசனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு ஜஸ்டிஸாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே டெமோக்ரஸி இருந்தது அவர்கள் மெரிடோக்ரஸியை அறிந்து வைத்திருந்தார்கள் மக்களுக்கு எப்படி இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி இந்த உலகத்துக்கு இந்த இஸ்லாமியை கொண்டு செல்லும் அளவுக்கு நாங்கள் இந்த அரசியல் அறிவையும் உலக அறிவையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய சொல்லுகிறார்கள் உங்களிலே ஒரு மனிதர் இலங்கை ரூபாயின் படிக்கு நூற்றி நாற்பது ரூபாய் செலவெடுப்பார் என்றால் அவருடைய கையை நான் வெட்டுவேன் மகள்ட்டுவேன்லைவரு பிள்ளை என்று பிள்ளை என்று பார்க்க மாட்டேன் என்னுடைய குடும்ப பிற மக்கள் என்று நான் பார்க்க மாட்டேன் நீதியை நிலைநிறுத்துவேன் என்று சொன்ன வாக்குகளை அமெரிக்காவின் ஜெகூதி வரலாற்று ஆசிரியர் அவருடைய நூலிலே ரஃபுல் சலாத்தையும் எடுத்து காட்டுகிறார் முஸ்லீம்கள் நாங்கள் மறந்துவிட்டோம் முஸ்லிம்கள் விட்டுவிட்டோம் நீதமான வாழ்க்கையை விட்டுவிட்டோம் நாங்கள் சொல்வது சரி நாங்கள் செய்வது சரி என்னுடைய முடிவுதான் சரி என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மமதையிலே இருக்கும் அந்த ரஃபுல் வாழ்க்கையை ஒரு எகூதி எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு செல்லுகிறார்கள் இந்த இடம் பாதுகாப்பான இடம் என்று முழு உலகமுமே கருதக்கூடிய ஒரு இடம் உலகத்திலே இருக்கிறது பீஸ் பிளேஸ் என்று அழைக்கிறார்கள் நெதர்லாந்திலே இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் ஜஸ்டிப் என்று சொல்லும் அந்த அவர்களுடைய அந்த போர்ட்டின் இன்றைய தலைவராக அப்துல் ராசி அஷ்மத் யூசுப் என்ற ஒரு முஸ்லீம் உலகத்தின் நூற்றி தொன்னூத்தி மூன்று நாடுகள் பதிவு செய்யப்பட்ட அந்த இடத்தில் உலக தலைவருக்கு உலக தலைவர்களுக்கு உலக நீரவான்களுக்கு வேண்டி ஒரு முஸ்லீம் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் சொல்லுகிறார் எந்த நீதியை உலகிற்கு வழங்கினார்களோ அந்த நீதியை நான் பின்பற்றுகிறேன் மக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லுகிறேன் இஸ்லாத்தை பாதுகாத்து வருகிறேன் என்று சொன்னார்கள் உலகத்திலே எத்தனையோ மக்கள் இன்றும் கூடாவுடைய வாழ்க்கையை எந்த ஒரு காலம் வந்தாலும் எந்த ஒரு நிலைமை வந்தாலும் காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டுவிடாது இஸ்லாமிய உண்மையான வாழ்க்கையை விட்டுவிடாது சரியான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் கோடாத கோடிக்கணக்கானவர்கள் இருக்கும் பொழுது நொண்டி காரணங்களை சொல்லி ரசூல் சாரைய வாழ்க்கைக்கு மாற்றம் செய்யக்கூடிய எங்களை போன்று சாதாரண மனிதர்களும் இடங்களில் இருக்கிறார்கள் எங்களில் யாருக்கும் ரசூல்சல் அல்லாஹ் வலைவ செல்லும் சொல்லவில்லை என்ற அந்த செய்தி தெரியாமல் இல்லை நானும் பொய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் நீங்களும் பொய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் அவர்கள் நம்பிக்கையாக நடந்தார்கள் வாக்குமாட்டார்கள் பொய்யாக பழக மாட்டார்கள் பொய்யான வாழ்க்கை இல்லை என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட உள்ளத்திலே அந்த நபிகராருடைய பாக்கம் இருக்கக்கூடிய நாங்கள் வார்த்தையிலே அந்த நபிகராரை மதிக்கக்கூடிய நாங்கள் அந்த கண்ணால் வைக்கக்கூடிய நாங்கள் பொய்யை சொல்லுகிறோம் நயவஞ்சகத்துடன் நடக்கின்றோம் மரியாதை குறைவாக நடக்கின்றோம் மமதையுடன் பெருமையுடன் நடக்கின்றோம் இஸ்லாத்தையும் மறந்து விடுகிறோம் இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த பரிசுத்தமான ரசூல் சல்லாலை அவர்களுடைய அந்த வரக்கத்துகள் முஸ்லிம்களாக எங்களுடைய கரத்திலிருந்து கலட்டி எடுக்கப்பட்டு இருக்கின்றேனா கெட்டவனாக இருக்கின்றேனா என்று என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும் உங்களிற்கு முன்னால் நான் போலியான வேசத்தை போட முடியும் உங்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்று உங்களுடைய உள்ளத்துக்கு மறைக்க முடியாது நீங்கள் பிறகுக்கு முன்னால் நல்ல நல்லவரை போட முடியும் என்பது கிடையாது ஆனவியை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நாங்கள் தவறு செய்து கொண்டே பாவங்கள் செய்து கொண்டே இந்த உலகை விட்டு செய்யக்கூடிய மக்களாக மாறிவிடாது நல்ல முறையில் எங்களுடைய வார்த்தையை மாற்றிக் கொள்வதற்கு சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருப்போம் ஒவ்வொரு நாட்கள் அந்த நாட்களிலே நதிகளால் உடைய வேக்கத்தை பாக்கத்தை வைத்திருக்கக்கூடிய நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் ஆரம்பிப்போம் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுத்திருக்கிறீர்களே உலகத்துக்கே கணக்கை சொல்லி கொடுத்த மனிதருடைய பெயரை உங்களுடைய நுக்கிலே நீங்கள் பதிக்கவில்லையே உலகமே புகழும் அளவுக்கு அமெரிக்காவில் தோன்றி ஒரு சயின்டிஸ்டுடைய பெயரை நீங்கள் முதலாவது இடத்தை கொடுக்காது அல்லல்லா உழைத்து நமக்கு எதற்கு கொடுத்தீர்கள் அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறா முகமது சல்லா அவர்கள் மக்களுக்கு முன்னால் தன்னுடைய மாற்றத்தை எடுத்து சொல்லும் பொழுது பொய் சொல்லாது ஏமாற்றாது உண்மையாக நடந்து கொண்டார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த முழு உலகமுமே அவர்களுடைய கால்டைக்கு வந்து சேரும் அல்லாஹுடைய உத்தரவுடன் முகமது அவர்களை சந்திக்க என்ன சொல்லுவது வாழ விரும்புகிறார் என்று அல்லாவிடம் சொல்லுங்கள் என்று உலகத்தில் போட்ட என்னை மரணிக்கூடிய அந்த கடைசி வினாடி கூட சாதாரணமான முறையில் இருக்க வேண்டும் நாளையிலும் சாதாரண மனிதர்களோடு என்னை நீ எழுப்பாட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நாள் எவரும் சாதாரணமாக இருந்தது தெரியுமா ரபிள் நவீன மாதம் பனிரெண்டாம் திரை சிங்கக்கிழமை நேரத்தில் மர்ணிக்கிறார்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை உலகத்தின் கடைசி நாள் எந்த அளவுக்கு சாதாரணமாக இருந்தார்கள் என்றால் உலகத்தில் அவர்களுக்கு சொந்தமான பகலவையும் அல்லாவுக்காக வேண்டி தான தர்மம் செய்து பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கிறது அனைவரும் எண்ணெயை கடன் எடுக்கிறார்கள் நாங்கள் கடனை ஒரு லட்சத்தில் என்ன தோண்டியெடுக்கப்பட்ட அந்த பெட்ரோல் வழக்கை அன்றே தோண்டி எடுத்து கொடுத்திருக்கும் தோழர்கள் இருக்கும் பொழுதும் கூட என்னுடைய வீட்டில் உணவு இல்லை என்பதை சொல்லாது தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள் என்னை பார்க்காத ஒரு கூட்டம் உலகத்துக்கு வருவார்கள் என்னை காணாத ஒரு கூட்டம் உலகிற்கு வருவார்கள் அவர்களுக்கு வெறுமனின் ஒரு செய்தி சொல்லப்படும் உங்களுடைய இஸ்லாமிக் பவுண்டிங் இஸ்லாமியர்களுடைய முதலாவது பிரின்சிபல் மதீனாவிலே தோண்டினார் உண்மையை சொல்ல சொன்னார் நல்லதை எடுத்து நடக்க சொன்னார் என்ற நியூஸ் அவர்களுக்கு சொல்லப்படும் அந்த மக்களினுடைய பெயரை கேட்டவுடன் மதிப்புகளுக்கு அவர்கள் தலைவாக்கை சொல்லி என்னுடைய பெயரை அவர்களுடைய தரத்தில் ஊதி தன்னால் குடைத்து தலைப்பு மேலால் வைத்து என்னை மதிப்பார்கள் சொல்லுகிறார்கள் என்னை பார்த்தாத வங்குள்ள உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நான் ஒரு துறாவை வைத்திருக்கிறேன் அல்லா ஒரு துவுடைய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நான் அந்த துறாவை செய்தால் எதனை கேட்டாலும் தருவேன் சொல்லி இருக்கிறான் என்னை பார்க்காத அந்த மக்கள் யாமத்துடைய நாளையில் சூரியன் தன்னுடைய தலையிலிருந்து ஒரு மைல் அளவுக்கு நிற்கும் பொழுது பூமிகள் எண்பு தரைகளாக மாற்றப்பட்ட பொழுது மனிதர்களுடைய உடம்பில் இருக்கும் வியர்வைகள் இரத்தங்கள் தண்ணி தன்மைகள் அகோரத்தால் உடம்பை இருப்பி வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே என் மீது தளவாக்கு சொன்னவர்களை நீ சுவக்கத்துக்கு அனுப்ப வேண்டும் யான்லா என்று கேட்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த உத்தம ரசூல் சல்லு வலைவர்களும் சொன்னார்கள் வெள்ளிமையிலே முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய தலவாக்கு சொல்லுகிறார்களா என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன் என் மீது அந்தமாக தளவாக்கு சொல்லுங்கள் அலைய எங்கள் சொல்லும் தலைவாக்கு எனக்கு காட்டப்படும் என்று சொன்னார்கள் உளமாக்கலாகிய நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பாமரத்தைலை விரும்புவார்களோ அல்லா விரும்புவானோ அந்த தலவாசுகளை ஊரில் இருக்கக்கூடிய சகல பாமரவர்களும் மரணிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு விடுத்தமாவது அவர்களுடைய நாவினால் கூடிய முறையில் சொல்லிக் கொடுப்பது வளமாக்களுடைய கடமை பொதுமக்களாகிய எங்களுடைய ஒரு கடமை இருக்கிறது எங்களுடைய இந்த உடம்பில் இருந்து கலட்டி முன்னால் எந்த தலவாட்டை சொன்னால் அல்லாஹிடம் அதிகமாக நன்மை கிடைக்குமோ அந்த அல்லாஹம் அவர்களுக்கு எங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் காட்ட அல்லாஹ் காட்டுவானோ அந்த தலவாக்குகளை நாங்கள் சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டும் ரசூ சல்லாவுக்கும் மீது நாங்கள் அல்லாஹ் அலி அலா முகமது என்று போதுமானது நீண்ட தளபாட்டுகள் பாடம் இருக்கக்கூடிய மக்கள் الغافلون வருகிறது என்று விக்கமானது இந்த தலவாத்தை நாங்கள் சொன்னோம் என்று எங்களுடைய கட்டோலையில் எழுதப்பட வேண்டும் இந்த தளவாக்கு நாங்கள் சொன்னோம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு சொல்ல அறிவிக்கப்பட வேண்டும் நீங்களும் பொழுது ால் இருந்து அவருடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு வரமையாக ஒரு பூனை தன்னுடைய குட்டியை அறைக்குள்ளால் அவருக்கு சரியான இதுவே அதிகமாக நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது இவர் ஒரு நாள் இந்த பூனையும் கூனை குட்டியும் வீட்டுக்குள்ளால் வரும் நாங்கள் இந்த சுவரில இரண்டு துவாரத்தை போட்டு வைப்போம் அந்த இரண்டு துவாரத்தின் வழியில வெளியில் சென்று விடட்டும் என்று இந்த பாதரூப் மேத்தமேட்டிக்ஸ் நினைத்து வீட்டின் சுவரில இரண்டு துவாரத்தை போடுகிறார் மறுநாள் வீட்டுக்குள்ளால் நுழைந்த பூனை அந்த சுவரில் துவாரத்தால் வெளியில சென்று இவருடைய வேலையை தொடர்ந்து கவனி கொண்டே இருந்தார் இரண்டு மூன்று நாட்கள் கழியும் பொழுது இவருடைய குட்டிக்கு ஒரு ஓட்டையை போட்டு வைத்து இருவரும் வெளியில சென்று விடுவார்கள் நண்பர் சொன்னார் போட்டால் ஒரே போய்விடும் என்று ார் உலகத்துக்கு கணக்கை சொல்லிக் கொடுக்கும் நான் இந்த பூனையுடைய விவகாரத்தில் தோத்து விட்டேனே அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த அல்லா குலகிரசனம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கவனிப்பார்கள் வித்தியாசம் பார்க்கவில்லை சகலருக்கும் புத்தி சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தித்துக் கொள்வார்கள் ஒரு தாய் பிள்ளையை தீக்கி வந்தார்கள் சொன்னார்கள் யார சூழல்லாம் அதிகமாக இனி புத்தி கொண்டே சொன்னார்கள் தாயே உங்களுக்கு சிரமம் இல்லை என்றால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளையை அழைத்து வர முடியுமா சொன்னார்கள் சத்தியமாக நாளைக்கு என்னுடைய பிள்ளையை அழைத்து வருகிறேன் மறுநாள் அந்த பிள்ளையை நீக்கி வந்தார்கள் சொன்னார்கள் சிறுவனே அதிகமாக இனிப்பு தின்ன வேண்டாம் என்று சொன்னார்கள் தாய்க்கு ஆச்சரியம் ஒரு வார்த்தையை நேற்றே கொள்ளி இருக்கலாமே சொன்னார்கள் நேற்று வரைக்கும் நானும் அதிகமாக இனிப்பை உண்டு கொண்டிருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டதின் பின்னாலே இந்த திருவனுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன் என்று சொன்னார்கள் இதுதான் அந்த அரசு சரல்லாக செல்லம் அவர்கள் தங்களுடைய நண்பருடன் நண்பர்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை எதிர்க்க வந்த ஒரு கூட்டத்தை சந்திக்க சென்றார்கள் இரவு நேரமாகிவிட்டது பாதுகாப்பு படையினருக்கு சொன்னார்கள் நீங்கள் பாதுகாப்பு நான் உங்களுக்கு உணவு சமைப்பதற்காக வேண்டி சென்று விறகுகளை வெட்டி தன்னுடைய மேனியிலே சுமந்து வந்து அந்த விறகுகளை போட்டுவிட்டு சொன்னார்கள் ஒலியுண் வழக்கம் உள்ளதா உங்களுக்கும் பங்களிப்பு இறங்கி மீதமாக நடக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுதே அவர்களுடைய டீமில் ஒருவர் சொன்னார் யாரு குழல்லா இருபது காப்பிர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முஸ்லீமை கொலை செய்ய வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி கொலை செய்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள் இருபது மனிதர்கள் சேர்ந்து ஒருவனை கொலை செய்தால் அந்த இருவர்களையும் கண்ட இடத்தில் வெட்டிக்கொள்ள வேண்டும் நாங்கள் இருபது மனிதர்கள் இருக்கிறோம் அவர்களில் இருபது பேர் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வாள்களை எடுக்க கூடாது அவர்களை தாக்க கூடாது அவர்களுக்கு சமாதான வார்த்தையை கொள்ளுங்கள் நாங்கள் இருபது மனிதர்கள் இருக்கிறோம் அவ்விரிகளிலே பத்து பேருங்களை தாக்கவந்தால் என்ன செய்ய வேண்டும் அவர்களை அடிப்பது நீங்கள் செய்யும் புரோகம் அனுகாயம் எண்ணிக்கையால் குறைந்தவர்களை நீங்கள் அடிக்க வேண்டாம் சொல்லுங்கள் பெண்களை சீரழ்த்து விட்டு வீர பெண்களை அடிக்க மரங்களை வெட்டி வீழ்த்த வேண்டாம் சிறுவர்களை வேண்டாம் அந்நுடைய வணக்கத்தலங்களை அடித்து நொறுக்க வேண்டாம் என்று தலைவர்களுடைய அமெரிக்காவின் ஜவுரி தன்னுடைய நூலில் முதலிடத்தை கொடுத்ததின் பின்னால் இந்த நாட்டில் இருக்கும் முஸ்லிம்கள் தந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே இருப்பது சிலை என்று கலிமாவை சொன்ன முஸ்லீம்கள் பேசியதற்கு நானும் நீங்களும் கேட்டோம் என்பதை மறக்க முடியாத வரலாற்றில் கசப்பான ஒரு வரலாற்றாக நாங்கள் எ முஸ்லிம்களுக்கு மத்தியில் இமானையும் இஸ்லாத்தையும் உண்மையான வாழ்க்கையையும் பரத்தக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் தோன்றினார்கள் அத்தனை மனிதர்களிடத்தில் இல்லாத சிறப்பம்சம் முகமது சல்லாஹூ அலைய் வசலம் அவர்களுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நெல் ஆம் சந்திரமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுடைய தீ முடிவு செய்தார்கள் சந்திரமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று தயாரான மனிதர் ஒரு மாத காலமாக சந்திரமன்றத்துக்கு எப்படி செல்வது என்று கடைசியாக பலத்தின் வழியில் தான் செல்ல முடியும் என்று சந்திரமன்றத்துக்குள்ளால் நுழைந்து சந்திரமன்றத்தில் தானடி வைத்த சில வினாடிகளிலே சொன்னார் எனக்கு முன்னால் ஒரு சயின் இந்த வழியிலே இங்கு வந்து சென்றிருக்கிறார் என்று நீலாம் சொல்லுகிறார் எங்களுடைய முகம்மது சென்றிருக்கிறார்கள் என்று முதலில் முதலாக சந்திரமுண்டத்தில் மனித படை புயலில் காலடி வைத்தேன் என்று உலகத்தால் உலக மக்களால் புகழ் கூட்டப்படும் எனக்கு ஒருஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் யார் அந்த சயின்டிஸ்ட் ஒரே இரவிலே மட்டமா நகரில் இருந்து பலத்தீனுக்குள்ளால் நுழைந்தவர்கள் ஜெருசலத்தில் நுழைந்தவர்கள் தாண்டி சென்றவர்கள் உதவியினால் மிக விசாலமான தூரமான பிரயாணத்தை இஸ்ராம் என்ற பயணத்தை மேற்கொண்டு சந்திரனையும் தாண்டி அல்லாவுடைய அரசுடைய நிழல் சென்று கொடுத்தாது ஒதுக்காது முஸ்லீம் என்று நானும் நீங்களும் சொல்லிக் கொண்டிருப்போம் இந்த காட்சியை அவர்களுக்கு அல்லது நண்பர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கவே கூடாது இவர்களை அழித்து ஒழித்து விட்டு என்னை உண்மையான முறையில் விந்துவாசமாக பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்குவாராக என்று துவா செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் மேற்கொள்ளாது சொன்னார்கள் என்னுடைய உபத்தை சார்ந்த மனிதர்கள் மனக்குகள் அல்ல நடவுகள் மாத்திரம் செய்வதற்கும் அல்ல பாவங்கள் மாத்திரம் செய்வதற்கும் மனிதன் என்ற அடிப்படையில் தவறை செய்து விடுவான் தவறு செய்பவனில் மிகந்தவன் பாவம் செய்து விடுவான் பாவத்தில் செய்பவனில் மரியாதைக்குரியவன் பாவத்தை உணர்ந்து சௌபா செய்து விட்டு மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பாதவன் என்று நடுநிலையாக நின்று புத்தி சொன்னார்களே அந்த உத்தம நபிசோழர்களாக இருந்த மகாபாக்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அந்த அர்ப்பணித்தார்களே இன்று அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கும் சகல விடயங்களையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியவில்லை என்ற காரணத்தை ஒழித்துக் இன்றைய காலத்தில் நாங்கள் செய்வதாக இருந்தால் அந்த இஸ்லாத்தை பின்பற்ற முடியவில்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை அகற்றி நல்ல முறையில் வாழ்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு முழு உலகமுமே முதலிடம் கொடுத்தது அவர்களுடைய மரியாதையான வாழ்க்கைக்கு தான் என்பதை நாங்கள் விளங்கி அந்த வாழ்க்கையில் நாங்கள் எதனை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொன்ன விடயங்களில் என்று நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற முறையில் இதனை பின்பற்றுவோம் இதனை தவிர விலக்கி விடாது சொன்ன தகவையும் பின்பற்றுவதுதான்டையத்தில் நினைக்காதவர்களுக்கு கடினமான தண்டனை இருக்கின்றது எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சரி என்னுடைய அறிவுக்கு ஏற்ற முறையில் என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற முறையில் என்னுடைய வியாபாரத்துக்கு ஏற்ற முறையில் நான் இணைப்பதை தான் செய்வேன் என்று யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான தண்டனை இருக்கின்றது என்பதை மறந்து விட வேண்டாம் என்று எங்கள் அனைவருடைய முதலுரிமை அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உண்மையான வாழ்க்கையாக கருதுவோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தவறுகளை விட்டு ஒதுவோம் நல்ல வாழ்க்கையாக நாங்கள் வாழ ஆரம்பிப்போம் தெரியும் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று எங்களுடன் வியாபாரம் செய்பவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய ஊர் மக்களுக்கு தெரியும் இன்று நான் எப்படி இருக்கிறேன் நேற்று எப்படி இருந்தேன் நாளை எப்படி மாறுவேன் என்று எங்களிலே சுற்றி இருக்கக்கூடிய தகவலருக்கும் தெரியும் நாங்கள் நல்லவர் என்ற பெயரை எடுப்பதற்காக வேண்டி போலியாக நடக்க வேண்டியதில்லை எல்லாமே பயன்படுவோம் உண்மையான நடப்போம் உண்மையான வார்த்தையை சொல்வதற்கு பயப்பட வேண்டியதில்லை நாங்கள் தவறான வார்த்தைகளை சொல்வதற்கு பயப்பட யாருக்கும் பயப்படாது உண்மையான இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து உண்மையான இஸ்லாத்தை வாழ்ந்து நடந்தால் நாங்கள் உலகத்திலே எத்தனையோ இடத்தில் இந்த உலகத்தை நாங்கள் இழக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கு முன்னால் ஒரு நபித்தோழர் வந்தார் வழியில அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று சத்தமாக சொல்லுகிறார் அவருடைய வீட்டு தருகாமையில் தான் அந்த அசுபாவுடைய வீடு இருக்கிறது வீடு இருக்கிறது அபுஜகனுடைய வீடு இருக்கிறது என்பதை கரிந்து கொண்டு நுழைந்து விட்டேன் உண்மையானதை செய்ய ஆரம்பித்தேன் சிளைகளை செய்ய மாட்டேன் தவறுகளுக்கு துணை போக மாட்டேன் உண்மையான வழியிலே நான் செல்வேன் என்று சொன்னார்கள் அன்று அடிக்க துன்புறுத்தல் நேர்ந்து துன்புறுத்த காசிர்கள்த்தால் அந்த மனிதர் இஸ்லாசு நடத்துவதற்கு ஒரு நாட்டின் பட்ஜெட்டை போடுவதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதுபோன்று பத்து மடங்கு பணம் இடத்தில் இருக்கிறது உனக்கு பணம் வேண்டுமா அடைப்பதற்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார்கள் காவிரிகள் நடுஞ்சி போனார்கள் எங்களுக்கு நாங்கள் உலகத்தையும் உறவுகளையும் ார் இது அல்லாவுக்கு விருப்பம் இதுதான் விருப்பம் என்று சொல்லி எங்களுக்கு சிரமத்தை தருகிறார் என்று சொன்னவுடன் அரசு அல்லாசி அந்த மனிதர் அழைத்து சொன்னாரு ஐயாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் அவருடைய அரசு என்ற அதற்கு பக்கத்தில் இருக்கும் அதற்கு பக்கத்தில் முன்னால் அந்த மனிதர் அழைத்து சொன்னார்கள் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுவாய் ஆனால் உன்னுடன் சேர்ந்து வரக்கூடிய சில இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் இந்த நாட்டுக்கு ஏற்ற முறையில் எங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற முறையில் குடும்பத்துக்கு ஏற்ற முறையில் என்று இஸ்லாசை விட்டு விட்டு வெளிரங்கத்திலே அவர்கள் முஸ்லிம்களுடைய வெளிரங்கம் அடையாளத்தை அணிந்து கொண்டு இஸ்லாசை காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ற முறையில் பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் அந்த மனிதரிடம் சொன்னார்கள் இந்த மக்களுக்கு நீ சரியானதை சொல்லிக் கொண்டே இருப்பாய் இவர்களுடைய காலத்துக்கு நேரத்துக்கு பொருத்தவில்லை இஸ்லாம் என்று இஸ்லாத்தை நிறுக்கக்கூடாது என்பதை விளங்கி வைத்த மக்கள் இஸ்லாத்தை நான் இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று விளங்கிய மக்கள் உன்னை ஒதுக்கி விடுவார்கள் உலகத்திலே ஒரு நாள் வரும் தனியாகத்தான் நீ வாழ்வாய் உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளை நீ என்று தனியாக ஒதுக்கப்படுவாய் தனியாக நீ மரணிப்பாய் உன்னுடைய மரணத்துக்கு இந்த உலகில் இருக்கும் சிறந்த மனிதரை அல்ல கொண்டு வந்து சேர்ப்பான் பிரயாமத்துடைய நாளில் அனைத்து மக்களும் எழுப்பாட்டப்படும் சீராக தெளிப்பாக செல்வாக்குடன் நீ எழுப்பாட்டப்படுவாய் சுற்றி பார்ப்பாய் யாரும் இருக்க மாட்டார்கள் அங்கிருந்து வேகமாக நடந்து கொண்டே வருவாய் உனக்கு முன்னால் ஒட்டகைகள் குதிரைகள் கொடுக்கப்படும் அது ஏறு வேகமாக வருவாய் நீ வந்து நிற்கும் இடம் வரைக்கும் இடமாக இருக்கும் அதற்கு அருகாமையில் என்னுடைய என்று சொன்னவுடன் அந்த நபித்தோலர் திகைத்து போனார்கள் இஸ்லாமை விட்டு கொடுக்கவில்லை உண்மையாக வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் இருபது வருடங்கள் கழியும் முஸ்லிம்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் இந்த மனிதரால் இஸ்லாமை எங்களுக்கு பின்பற்ற வேண்டும் என்ற தொல்லை இழந்து கொண்டிருக்க எப்பொழுது பார்த்தாலும் நீ உண்மையை தான் சொல்ல வேண்டும் நல்லதை தான் செய்ய வேண்டும் நல்ல முறையில் தான் நடக்க வேண்டும் நம்பிக்கையாகத்தான் நடக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது களவு செய்யக்கூடாது நம்பிக்கையற்ற முறையில் நடக்கக்கூடாது என்று எங்களுடைய உனக்கு தள்ளியையும் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அவர்களை தனித்த ஒரு இடத்திலே வைத்துவிட்டு போட்ட நல்லதை செய்யவில்லை தொகைக்கு தக் கட்டிய அமீர் அவர்களை கத்தியிலேத்தொழுகையை நாங்கள் எப்படி விடுவது தொழுகைக்கு தக்பீர் கட்டிய தொழுகையை விட்டால் அல்லாஹ் கோவித்துக் கொள்வானே இவர்கள் தொழுகையிலே தக்பீர் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செட் பண்ணிய அந்த மனிதர் அமீர் உணின் நுமர் கத்தாவது எல்லா கத்தியிலே குத்துவி அதற்குள்ளாலும் நல்ல இருவர்கள் இருந்தார்கள் தூக்கி வைத்து விட்டு தப்பீர் கட்டி தொழுகையை நடாத்தினார் தம்பி தப்பீரை விட்டு கொலை செய்தவனை பாங்கி பிடித்தார் அவன் தற்கொலை செய்து கொண்டான் இவர்கள் முஸ்லிம்கள் என்று வேசத்தை போட்டவர்கள் நல்லவனை தனியாக நாங்கள் தான் முஸ்லீம் என்று வேசம் போட்டவர்கள் என்ன செய்தார்கள் காலங்கள் கழிகிறது அமீர் உமினி உஸ்மான் ரவி எல்லா கூறுபவர்கள் தனியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் இருந்தவர்கள் அமீர் உமான் எல்லாம் நோன்பு பிடித்து குரான் ஓதி கொண்டிருக்கும் பொழுது கருத்தை வீட்டில் ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் கொன்று கொண்டு செல்வதற்கு வாகன வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்து நல்ல முறையில் இஸ்லாமிய ஆடையை அணிந்து நானும் முஸ்லீம் என்று வந்து மீண்டு விட்டார் நல்லவன் ஹாட்டிலே இஸ்லாத்துடன் தனிமையாக இருக்கிறார் சொத்தை மீனாவிலே குளிர்காலம் ஏழுடிய அளவுக்கு கூதல் குறைந்து கூடிக்கொண்டே போகும் கடினமான கூதலிலே கோவையை அணிந்து கொண்டு சுபகுடைய தொழுகைக்கு வரும் பொழுது கத்திகிற அவர்களை சுட்டி கொலை செய்துவிட்டு ஆள் செட் பண்ணிய பரிசுத்தமான முஸ்லீம்கள் என்று பெயரை மக்கள் கத்தியில நின்று கொண்டு இன்னும் அமீரின் வரவில்லை குறித்த நேரத்தில் தொழுகை நடாக்கப்பட வேண்டும் அனைவரும் சொல்லுங்கள் நான் தொழுகை நிலைநாட்டுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அதிகமாக சுதூதிலே ஆசைகள் என்று சொன்னார் காலத்துக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் அரசியலுக்கும் நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டு எங்களுடைய படிப்பு தான் சரி எங்களுடைய தீர்வு கொடுக்க வேண்டிய இஸ்லாமிய வேடத்தை அணிந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது நல்லவர் வெற்றி அடைவார் அந்த காட்டிலே மனிதர்களை தனியாக தள்ளிவிட்டு நீங்கள் ஊருக்குள்ளால் வரக்கூடாது பைத்துமாவிலிருந்து உங்களுக்கு தேவைப்படும் உணவு சாமான்களை நாங்களே வாங்கி அனுப்புகிறோம் ஒரு நாள் என்னை நீங்கள் தனியாகத்தான் வருவீர்கள் தனியார் ஒரு இடத்தில் மர்ந்தீர்கள் உங்களுடைய ஜனாதாவுக்கு உலகில் இருக்கும் சிறந்த மனிதர் வருவார் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு ஆண்டு ஆட்டின் பாலை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு அப்துல்லாஹிபின் முஸ்தூரூ ரசூ குரானை படித்து கொடுத்து சொன்னார்கள் இந்த குரானை பூர்த்தியாக அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுத்து இருப்பார் என்றால் இந்த அப்துல்லாஹிம்பின் மஸ்தவன் நாளையில் அல்லாஹப்துல்லா மஸ்தூத் எங்கே என்று கூப்பிட்டு அவரை தனக்கு அருகாமையிலே அமர வைத்துக் கொள்வார் உலகத்திலே நீங்கள் குரானை பார்க்க வேண்டுமா நீங்கள் அப்துல்லா பாருங்கள் நம்பிக்கையான மனிதரை பார்க்க வேண்டுமா உண்மையான மனிதரை பார்க்க வேண்டுமா நல்லவரை பார்க்க வேண்டுமா இஸ்லாத்துக்கு உயிரையும் கொடுப்பேன் என்று நாவால் சொல்லிவிட்டு உள்ளது கொள்ளும் எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது இஸ்லாத்துக்கு உயிரை கொடுப்பேன் என்று சொன்னால் உயிரை கொடுப்பா இஸ்லாத்தை பாதுகாப்பது என்று சொன்னால் பாதுகாப்பினம் மரணிக்கின்றேன் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் எனக்கு தெரியாது நீங்கள் இடம் எதுவும் உங்களுக்கு தெரியாது அபூதர் சொல்லுகிறார்கள் இன்னும் சில நேரங்களில் நான் மரணித்து விடுவேன் இதோ அல்லாஹூ இடம் பிடித்து அல்லாஹ் தனக்கு பக்கத்தில் நெருக்கி வைத்துக் கொள்ளும் அப்துல்லாஹி மக்ரூது உலகில் இருக்கும் திறந்த மனிதர் வந்து கொண்டிருக்கிறார் நான் மரணிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லாஹி மக்ரூதர் வந்தவுடன் ஆற்றின் பால்களை கறந்து கொடுத்துவிட்டு சொன்னார்கள் அப்துல்லாவிடைய பயணத்தை ரத்து செய்யுங்கள் மிக வேகமாக செல்ல வேண்டாம் நான் மரணித்தவுடன் என்னுடைய ஜனாத செய்து மனைவி அவளுடைய விட்டுவிட்டு நீங்கள் நிழலை பெறக்கூடிய முறையில் அல்லாவுக்கு நன்றி செலுத்திவிட்டு மரணம் அவர்களுடைய அப்துல்லா குளிப்பாட்டினார்கள் கவனித்தார்கள் அடக்கம் செய்தார்கள் அமானத்தை நிறைவேற்றிவிட்டு சொன்னார்கள் உலகத்திலே உங்கள் அனைவருக்கும் ஒரு நாள் தா ரொழுது என் யாரும் பார்க்க கூடாது நிறைவேற்றுங்கள் என்று சொன்னது இரவோடு இரவாக சென்று பார்த்த அபூதரை அழைத்து சொன்னார்களே அபூதரே ஒரு அமானதத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அந்த அமானதத்தை நிறைவேற்றினால் அதற்குரிய கூறி யாமத்துடைய நாளில் ரசூல் தள்ளா கூற செல்லம் தருவேன் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஜனாத நான் தொலை வைக்கிறேன் மூலமாக பெருமை எழுதப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருந்தது இன்று முஸ்லிமாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் இஸ்லாம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்லாம் கிடையாது வாழ்க்கையில் நாங்கள் பேசவாக்கு சொல்லக்கூடிய ஒரு ரபி லவல் மாதம் வந்திருக்கிறது இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தப்படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம் ஊரின் உடைய அமைப்பில் நிர்வாக தலைவர்கள் நிர்வாகிகள் ஊரின் நலன் பிரிவுகள் என்ன விடையத்தை மசூரா செய்திருக்கிறார்களோ அதில் சிளவுபடாது சரியான விடயங்களை நாங்கள் செய்வோம் ரசூசல் அல்லாஹல்ல அவர்கள் இந்த ரபி உலக மாதம் திறந்தார்கள் அவர்கள் உலகத்திலே பட்ட கஷ்டத்தைப் போன்று நாங்களும் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய உடம்புகளே கத்திகளை குத்திக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை முஸ்லிம்களிலே சில கூட்டத்தார் அப்படி செய்தாலும் அது இஸ்லாமும் அல்ல ரசூர் சல் அல்லாஹல்லி நாங்கள் புகழலாம் அல்லாவும் ரசூலுக்கு விரும்பக்கூடிய முறையில் நாங்கள் புகழ்வோம் மரியாதை செய்வோம் ஊருக்கு கட்டுப்படுவோம் ஊர் மக்கள் பிரிந்துவிடாது சரியான முறையில் வாழ்ந்து சரியான முறையில் மரணிப்பதற்கு எல்லாம் தவறுகளை மன்னிப்பாயாக சிலைகளை மன்னிப்பாயாக நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு கௌதி செய்வாய் அந்த ரசூராசிரம் பொருட்கள் கேட்கிறோம் அவர்களுடைய பெயரால் கேட்கிறோம் அவர்களுடைய மரியாதையால் கேட்கிறோம் உண்மையான இஸ்லாத்தை நாங்கள் மர்ந்திக்கும் வரைக்கும் சரியான மொழியை பின்பற்றுவதற்கு தொகுதி செய்வாயால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் சுரோகம் செய்துவிடாத உன்னை நம்பி இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக என் அனைவரையும் மாற்றிய ரொம்ப இஸ்லாத்தினுடைய கொவிகள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கீழே விழுந்து நாசம் அடைவதை நாங்கள் பார்த்துக்கொண்டு உலக விடிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டமாக எங்களை மாற்றிவிடாத இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்த மக்களாக எங்களை மாற்றிய ரூபாயா முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக இஸ்லாத்தை பாதுகாப்பாயா இஸ்லாமிய தலைவர்களை பாதுகாப்பாயர் இஸ்லாமிய சுத்தி பாதுகாப்பாயா இஸ்லாமிய மாற்று பாதுகாப்பாயா உன்னுடைய குராணை சுமந்த நெஞ்சங்களை பாதுகாப்பாய் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாயர்களை பாதுகாப்பாயா இஸ்லாமியர்களுடைய தப்பவாவுடன் நடாக்கப்படும் மதாதிப்புகளை பாதுகாப்பாயாக இஸ்லாமியர்களுடைய வீணுடைய மறுக்கவிகளை பாதுகாப்பாயாக இஸ்லாமிய இஸ்லாமிய அறிவிகளை பாதுகாப்பாயர் இஸ்லாமிய குரானை பாதுகாப்பாயார் இஸ்லாம் இஸ்லாமியர்களின் அதிபர்களை பாதுகாப்பாயார் ஊர்களை பாதுகாப்பாயார் முஸ்லிம் நாடுகளை பாதுகாப்பாயார் அந்தந்த இடங்களிலே யாரெல்லாம் இஸ்லாம் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு தவறானவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களிடமிருந்து அந்த பெயரின் பறிப்பாயாக பரிசுத்தனமான முஸ்லீம்களுக்கு அந்த பெயரை கொடுப்பாயாக இஸ்லாத்தை கட்டி காட்டக்கூடிய நல்ல மக்களை உருவாக்குவாயாக அந்த நல்ல மக்களுடைய கூட்டத்திலேயே சேர்க்க வருவாயால் அந்த நதிகள் நாயகன் தன்னல்லாக அழைவு செல்லும் எந்த நனவுகள் எல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்தையும் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக அந்த ரசூலக் தல்லல்லாக உடைவு செல்லும் எந்த கருதிகளிலிருந்து பாதுகாப்பு தேர்தார்களோ அந்த கருதிகளில் அனைவரையும் பாதுகாப்பாயால்